எல்லாம் அல்ல திரையினுடைய திருவுருளை சிறை மேற்கொண்டு ஒவ்வொரு திங்களிலும் முதல் வெள்ளி சனி ஆகிய இரு நாட்களும் ரத்தனகிரியிலே பாலமுருகப்பெருமானுடைய திருவுடையிலிருந்து அந்த அருள்தேக்கத்தை பெற்றிருக்க நம்முடைய தவத்திரு சுவாமிகளுடைய திருவுடைய நிலையில் இருந்து பெரிய புராணத்தையும் தொழு ஆப்பியம் திருவிளையாளர் பாணம் ஆகிய மூன்று நூல்களையும் சிந்திக்கும்படியான புண்ணியம் கிடைத்திருக்கிறது அதில் அதில் இன்று சிந்திக்க வேண்டியது பெரிய புராணம் இதை நாம் எல்லாம் பெறுவதற்கு ஏதுவாக எல்லாம் அல்ல பெருமானுடைய திருவருள் என்னுடைய தவ திரு சுவாமியுடைய பேரருள் நிர்வாகத்திற்கு ஐயா அவர்களுடைய அந்த ஒத்துழைப்பு எல்லோரும் சேர்ந்து நாம் இதை சிந்திக்கிறோம் எனவே எனவே எல்லோருக்கும் என்னுடைய வணக்கத்தின் தெரிவித்துக் கொள்கிறேன் இவற்றை முறையாக ஒளிப்பதிவு செய்ய வேண்டும் என்று தாமே வந்து எடுத்து என்னுடைய மனோகர் அவர்கள் வந்திருக்கிறார்கள் அத்தனை பேருக்கு என்னுடைய வணக்கத்தின் தெரிவித்துக் கொண்டு இன்று மூன்றாவது சருக்கமாக இருக்கிற சிந்தனையை நாம் செய்ய இருக்கிறோம் அப்படியானால் முதல் இரண்டு சருக்கம் நம்முடைய திருமலைச் சருக்கம் தில்லை வாழந்தளர் சருக்கம் திரு திருத்தொண்ட தொகை வைத்துக் கொண்டு பார்க்கின்ற பொழுது தில்லை வாழந்தளம் அடியார்க்கும் அடியேன் என்றுதான் சொல்லுகிறது அதே போல நிறைவாக மன்னியசீர் மறைனாவல் ஊர் பூசன் அடியார்க்கும் அடியேன் என்று மன்னியசீர் என்று நிறைவுப்படுத்திவிடுகிறது ஆனால் நம்முடைய பெரியபிரான சருக்கம் எத்தனைன்னா இந்த பதினோரு பாடல்களுக்கும் பதினோரு சறுக்கத்தை இடையில் அமைத்துக் கொண்டு இந்த பதினோரு சருக்கம் உருவாகியதற்கு உருவாகுவதற்கு காரணம் யார் என்று பொழுது அது நம்முடைய சுந்தர பெருமான் சுந்தர பெருமான் இதை உருவாக்கியது ஏன் என்பதை காரணகாரியத்தோடு விளக்குவதற்காக கையிலை இதோ கையிலை அங்கே அந்த மூர்த்தி அங்கே அந்த இதனுடைய தொடர்பு தொடர்பு ஏற்பட்ட உடனே பெருமானுடைய திருவுள்ளம் கண்டு நீங்கள் மண்ணுலகத்திற்கு செல்கை என்று பணித்தல் ஆகிய செய்திகளை நாம் சொன்னால் அல்லது தில்லை வாழ்ந்த செருக்கம் இயலாது சேக்கலார் பெருமான் மிக அருமையான கட்டுப்போப்பாக திருமலைச் செருக்கத்தை முன்னியமைத்தார் அது திருத்தொண்ட தொகையில் இல்லாததான் இருந்தாலும் திருத்தொண்ட தொகை முன்னோடியாக இருக்கிற அந்த அமைப்பை முன்னேற்ற செய்தார் செய்து இந்த பதினோரு பாடலுக்கும் பதினோரு செருக்கம் செய்து இப்படியெல்லாம் இருந்த அந்த பெரியவர் இந்நிறைவாக என்னானார் வெள்ளையாணியின் மீது சென்று கையில சேர்ந்தார் வெள்ளையானைச் சேர்க்கம் என்ற ஒன்றை அமைத்து இந்த பதினொன்று ரெண்டும் பதிமூன்று செக்கங்களால் மிக அற்புதமாக செய்திருக்கிறார் இப்படி ஒரு பெருங்காப்பியும் இன்றைய வரை இல்லை பல முறை நான் சொல்வதெனமே இது நாங்கள் மடத்தில் வளர்ந்ததனால் திறன பூசியதனால் மட்டும் என்பதல்ல பெருங்காப்பி அமைப்பில இப்படி ஒரு கட்டுக்கோப்பான அமைப்புடையது தொகை வகை விரி என்று அமைத்துக் கொண்டு தொகையாக ஒரு நூல் வகையாக ஒரு நூல் விரியாக இந்நூல் என்று வைத்து அது இது அமைத்திருக்கிற பாங்கு இந்த கட்டுக்கோப்புன்னு சொல்வார்கள் அந்த கட்டுக்கோப்பு அந்த முன்னே திருமலைச் செருக்கத்தையும் நிறைவாக வெள்ளையான செருக்கம் அமைத்து இந்த இடையில் இந்த பதினோரு செருக்கங்களை பகுத்து அந்த பேரறிவு இருக்கிறதே அந்த இலக்கிய அமைப்பு அது நம்முடைய சேர்க்கலா பெருமான திருவடிகளுக்கும் அவரை ஆட்கொண்டவழி இருக்கிற கூத்தப்பெருமான திருவடிகளுக்கும் நான் பல காலம் வணக்கம் செலுத்தின அமைத்திருக்கிற செருக்கம் எனவே நம்முடைய திருத்தொண்ட தொகை அமைப்பில் வருகின்ற பொழுது இரண்டாவது பாடம் இரண்டாவது பாடம் அது அதே ஒரு தனி ஆய்வாக செய்ய வேண்டிய ஒன்று மிக அருமையாக எரிபத்தர் என்ற நாயன இவரை சொல்லுகின்ற பொழுது இதற்கு ஒரு அடைமொழித்தரம் இலைமலிந்த வேல் நம்பி எரிபத்தற்கு அடியேன் என்று ஒரு இலைமலிந்த வேல் நம்பி என்பது அவர் அந்த எரிபத்தரை சுந்தரளவில் அறிவுபடுத்து பாங்கு அப்படிப்பட்ட ஒரு பாங்கு என்ன அறிவுப்படுத்துகிறார் அவர் ஒரு நம்பி என்றார் எளிமையாவே கருதலாம் இலக்கண உலகத்தில் இதுக்கு இருக்கிற இடம் ரொம்ப உயர்ந்த இடம் நம்பி யாரும் சொல்ல வேண்டும் என்றால் ஆடவர்களுள் தலை சிறந்தவரை சொல்லணும் வடியில போறவர்கள் நம்பி அல்ல அப்ப ஆடவர்களில் ஆண்மையினாலும் பெருமையினாலும் தகுதியினாலும் மேம்பாடு உடையவர்களாக இருப்பவர்களைத்தான் நம்பி என்ற பொருளை சொல்லலாம் இதே போல இதற்குரிய பெண்பாச்சொல் நங்கை என்பது அதையும் எல்லாரும் நங்கை தான் ஆனாலும் பெண்பாளுள் சிறந்த பெண்களைத்தான் நங்கின்னு சொல்லலாம் நல்ல வேளையாக இப்பொழுது நம்முடைய திருமணம் அழைப்பதில்லை அன்றாவது மணமகனும் மணமகனும் ரொம்ப சிறப்புடையவள் என்பது கருதுவதில் தான் போதும் திருவள்ளர் செல்வன் திருவளர் நம்பி திருவளர் நங்கை என்றெல்லாம் போடுவார் இந்த நங்கை நம்பி ஆகிய இந்த சொற்கள் எல்லாம் இவனை விட சிறந்தார் இல்லை என்பவர்களுக்கு நம்பி என்பதும் பெண்பாளுள் இவரை விட சிறந்தவர்கள் இல்லை என்பாருக்கு நங்கையும் சொல்லக்கணுக்கு நன்னூரால் பாடிட்டு போட்டார் நம்பி அல்லவா இந்த சொல்லலாம் ஆண்பாளு சிறந்தவர் என்று சொல்லி முடிச்சுட்டு போயிட்டார் அதுக்கப்புறம் யாரும் சொல்லுவாரும் இல்ல அதை பற்றி பேசுவாரும் என்ப நம்பி சொல்லலாம் விடலைன்னு சொல்லலாம் கோ என்று சொல்லலாம் வேள் என்று சொல்லலாம் குறிசில் என்று சொல்லலாம் இதெல்லாம் தலையாயவர்களுக்கு எப்படியோ நம்முடைய இருபதாம் ஆண்டு மதுரையில நம்ம காலம் சென்ற இப்ப இருக்கிற நம்ம சபாநாயருடைய அப்பா பி தி ராஜன் அவருக்கு தமிழவேள் தமிழ வேள் பெருமகிழ்ச்சி என்னன்னு கேட்டா அவருக்கு பட்டம் கொடுத்தது ஒரு பக்கம் இந்த வேள் என்பது ஆண்பாலுள் சிறந்தாருக்கு கொடுப்பது என்று இலக்கண உலகம் சொன்னதை மிக அற்புதமாக கடைபிடித்து எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னே தமிழவே அதுதான் முருகப்பெருமானுக்கு முருகவேல் என்று உண்டு சைவந்தாந்த பெருமன்றத்தில் ஆசிரியர் முருகவேள் முருகவே முருகவேள் வேலுங்கிறது அவ்வளவு சிறப்பான பேர் அப்படியெல்லாம் பட்டம் இருக்குது இப்ப எத்தனையா பட்டம் இதெல்லாம் இலக்கண உலகத்துல இந்த வேள்னு கொடுத்தா அவரில் திறந்தார் வேற குறிசில் அதெல்லாம் கொடுக்கவே இலக்கணத்தை பத்தி நமக்கு ஏதாவது எழுச்சி இருந்தால்தானு என்ன குறிப்பிட்டு திருத்தொண்ட தொகையில நம்பி என்ற ஒரு அருமையான சொல்லை பெய்து இங்கே குறிக்கிறது இலக்கண உலகத்தில் மிகச்சிறப்பாக இருக்கும்போது நினைக்காம இருக்க முடியுமா இலக்கணத்தையும் சித்தாந்தத்தையும் நினைக்காம இருக்கவே கூடாது ஏன்னா இலக்கணம் மொழிப்பாங்க சொல்லுகிறது சித்தாந்தம் வாழ்வியலை கொள்கிறது ரெண்டையும் மறந்து நம்மை மறந்தாரே நாம் மறக்க மாட்டேம் மறந்தா மறப்பே அல்லது மறக்கவும் கூடாது உண்டு துறக்கவும் கூடாது உண்டு ரெண்டும் நம்முடைய வாழ்வியல் அமையாம எப்படி இருக்கிறது நம்முடைய பேசுகிற பேச்சியல் அமையாமல் எப்படி இருக்கிறது நம்முடைய பேசுகின்ற பேச்சியில் அமையணும்னு வேணும் நாம் பேசுகிற வாழ்வியல் நன்றாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் சித்தாந்தம் இந்த மாதிரி வாழ்வியலில் அருமையான சமய உணர்வு வேணும் ஆன்மீகம் வேணும் ரெண்டே இழந்தா இறந்தான் நம்ம என்ன செய்ய முடியும் அருமையான நம்பிங்கிற இந்த நம்பியை பலங்களில் பயன்படுத்துற நம்முடைய கண்ணப்பருக்கு பின்னால கலைமலிந்தி கண்ணப்பெருக்கு அடிய கலைமலிந்த சீர் நம்பி அப்போதிரிகளாருக்கு ஒரு நம்பி அப்போதி அடிகளுக்கு அடிய ஒரு நம்பி அப்புறம் குளைச்சறையாருக்கு பெருநம்பி குலைச்சிறைதன் அடியா ஆர்க்கமடியே ஒரு நம்பி பெருநம்பி கலைமலிந்த சீர் நம்பி வேல் நம்பி இவற்றையெல்லாம் தொகுக்கலாமே சொன்ன சாதாரண திருத்தொண்ட தொகை என்பதை ஒரு எம்சில் அழுது எப்படி அவர் அறிமுகம் செய்கிறார் இவருக்கு வேல் நம்பி சொன்னார் சில பேருக்கு ஒண்ணுமே இல்ல ஊரை சொல்லி அறிமுகப்படுத்துவார் இளையானதன் குடிமாறன் அடியாக்க முடியும் வம்பே இல்ல மாறன்கிற பெயர் தான் இளையான் குடிங்கிறது ஊரோட சொல்லி அடிமைப்படுத்துது கலைமலிந்த சீர் நம்பி கண்ணப்பர்க்கடியன் அங்க என்னமோ கலைமலிந்த சீர் நம்பியாம் அதை பின்னால பார்ப்போம் அடுத்ததுல ஊர் தான் கர ஊரில் கலையந்த அடியாருக்கும் அடியேன் இப்படி எல்லாம் பார்க்கும் போது சிலருக்கு அந்த இயற்பெயரே இல்லை பெருமழலை குறும்பற்கும் பேயாருக்கும் அடியேன் பேயார் காரைக்காலமே தொகையில் அறிமுகம்னியாக இருக்கிறது சிறந்தவர் கையில் வேல் இருக்கும் அந்த வேல் எப்படி இருக்கும் இலை மலிந்தனர் இலை தெரியும் அரசு அரச அது எப்படி இருக்குது பூவரசல பாத்து தொடங்கும் போது நடுப்பர் அகன்று நுனியில் அப்படி முடிஞ்சிருக்கும் குறுகி இருக்கும் வேல் எப்படி இருக்கு இந்த அடியில ஒரு தண்டு அது இப்படி இப்படி அகலமா வந்து நுனியில் அப்படி முடிஞ்சிருக்கு எனவே இலை போன்ற கைப்பாடு கைவேலை அமைந்த நம்பி இது அந்த வேல் அதான் இலை தொழில் இலை தொழில் இலை தொழில்னா இலை எப்படி இருக்கு அதுபோல அந்த வேலனுடைய முகம் அப்படி இருக்குமா அப்படிப்பட்ட அந்த வேலினை கையிலே உடைய நம்பி எரிபத்தற்கு அடியேன் அப்படின்னா என்ன சார் வந்து பெரிய அடியவர்ங்கிறீங்க சாந்தமே வடிவாயிருக்க வேண்டிய பெரியவர் கையில இது ஏன் வேல் பொறுத்திருந்து பார் பொ அல்லது வெள்ளித்திரையில் காண்களை அறிமுகப்படுத்தணும் என்றால் தான் என்ன செய்தது எதற்காக வைக்கப்பட்டிருந்தது பின்வளைவு என்ன அதனால் பெற்ற பெயர் என்ன இவையெல்லாம் இந்த வரலாற்றில் பின்னி அமைந்திருப்பதை காண்கிறோம் ரொம்ப அற்புதமாக சைக்கலா பெருமான் இருக்கிறார் இளைமலி வேல் நம்பி எரிபத்தர்கழியின் அவரை எரிபத்தர் அது என்ன எரி அது என்ன வச்சிருப்பாரு சும்மா சார் உபசாரமோ கையில வச்சிருக்கிற பழகம் பரவாயில்ல என்ன இல்ல எரி எரிவாரா இப்படி ஒரு பக்தரா சாமி ஆமாப்பா அப்படி ஒரு பக்தர் என்று சொல்லி ரொம்ப அருமையான ஒரு வரியில எவ்வளவு அழகாக தெருத்தொண்ட தொகையை பாடியிருக்கிறார் அருமையானது இப்படி தொகை இந்த நூல் அந்த நூல் அந்த நூலிருந்து இவர் ரொம்ப அருமையாக இலைமறிந்த தருக்கம் அந்த பெயர் வைக்கும் போது என்ன வச்சிட்டார் பெருமான் எப்ப அந்த இலைமலிந்த வேல் நம்பி எரிபத்தற்கடியேன்னு சொன்னாரோ அப்ப இலைமலிந்தங்கிற தொடர் இருக்குதே அதையே சருக்கத்தினுடைய பெயர வச்சார் அவ்வளவு அந்த உணர்வு நன்றி உணர்வு பாகுபாடு செய்வது இறைமலிந்த தில்லை வாழ்ந்த அடியேன் தில்லை வாழ்ந்த சருக்கம் உலகாண்ட மூர்த்திக்கும் அடியேன் மும்மையால் உலகாண்ட சருக்கம் கடல் சூழ்ந்த நம்பிக்கும் காரிக்கும் அடியேன் கடல் சூழ்ந்த பத்தராய் பணிவார்கள் எல்லாருக்கும் அடியேன் பத்தராய் பணிவார்கள் அந்த தன்னுடைய முன்னோர் மீது இருந்த அந்த நன்றி உணர்வு அதை அப்படியே விடாமல் பின்பற்றுகிற அந்த உணர்ச்சி அப்படியே இதெல்லாம் பார்க்கிறோம் திருத்தண்ட தொகையும் இதையும் பார்க்கின்ற பொழுது இப்பொழுது நேயர்களை கரூரு கழைக்கிறோம் கரூருக்கு அழைக்கிறோம் நேர கரூர் போறோம் இப்பொழுது நாம் இருக்கின்ற அமைப்பு கரூர் மல்லல் நீர் ஞாலம் தன்னுள் மழ வீடை உடையா வந்துற்ற செய்யை உட்டு எடுத்து உதவும் இப்பொழுது இதோ நாம் கரூர் இங்க ஒரு பெரியவரையே நாம் பார்க்க போறோம் சேக்கிலார் பெருமான் அறிமுகப்படுத்தி வைக்கிறார் ஐயா இந்த கரூர்ல அவருக்கு தெரிந்த நல்ல பெருமாண்டத்தில் அடியவராக இருப்பவர்களுக்கு அப்படியே அடிமை தொழில் செய்வார் அதான் அவருடைய வேலை ஒரு பெரியவர் ஒரு பெரியவர் பேர் சொல்லல பேர் பொறுத்திருந்து பாருங்கள் செய்தியை மட்டும் சொன்னார் இந்த ஊரும் இந்த ஊரை சுற்றியும் நல்ல சிவருமான கரியவராக இருந்தா அவர்களுக்கு அதீத அன்பு கொள்வார் அது மட்டுமல்ல உற்ற இடத்து உதவும் நீரா அந்த அரியுது ஏதேனும் ஒரு ஊறுபாடுன்னா இவர் தான் முன்னெடுப்பார் முன்னெடுப்பார் உற்றுடைய உதவியும் ஒருபொருள் கொடுத்தும் பெற்றநிலை முடியாது அப்படிப்பட்ட உட்டு உதவி கொடுத்து கற்கும்படியான தயமையாக இருக்கிற ஆசிரியரும் அருகி காலம் அப்படி இருக்கின்ற ஆசிரியரை போற்றுகின்ற மாணவர்களும் அருகி வருகிற காலம் அதனால் அப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு போக வேண்டியதான் சிவசிவ அந்த உற்றிடத்து உதவும் நீரா அந்த அறியவர்களுக்கு ஏதேனும் ஒரு துன்பம் என்பது வந்து சொன்னா உடனே முன்னெடுப்பாராம் அந்த பெரியவர் அப்படிப்பட்ட ஒரு பெரியவரையே நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம் சரி அவர் பேர் என்னங்க சொல்லாம சொல்றீங்களே அப்படின்னாரு எல்லையில் புகாடின் மிக்க எரிபத்தர் மிக புகழ்பெற்ற எரிபத்தர் பேருப்பா அவர் பெருமை எம்மால் சொல்லலாம் பாடித்தன்று சரி அவ்வளவு பெரியவருடைய பெருமையை அடியுன்னு சொல்வதற்கு எனக்கு தகுதியே கிடையாது இருந்தாலும் அவையடக்க எங்கேயும் ஒரு நூலில் முன்னதான் இருக்கும் ஆனால் சேக்கிரா நூலில்தான் ஆங்காங்கும் இருக்கும் ஆங்காங்கும் இருக்கும் அல்ல சொல்லலாம் பாடித்தன்றேனும் ஆசையால் சொல்லலுற்றாம் இங்கேயாவது பேரலக்கியங்களிலே அது அவையடக்கும் யாண்டிருக்கும் நூலின் முகப்பில் இருக்கும் அவ்வளவுதான் இருக்கும் அங்காங்க இதெல்லாம் இந்த இலக்கியத்திற்கென்றே உரிய தனித்தன்மைகள் தனித்தன்மைகள் இதே சொல்ற அளவிலா ஆசை துறப்ப அறைகுவேன் அளவிலா அடியார் பொழு அளவில் ஆசை துறப்ப அறைகுவேன் சொல்லியிருக்காரு ஆயினும் கூறியது கூறுல்ல அந்த அடியுடைய பெருமை இங்கே தன்னுடைய சிறுமை இங்கே இந்த ரெண்டையும் ஒத்து நோக்கும் போது என்னங்க எரிபத்தர் பெருமையெல்லாம் இதெல்லாம் அடியன் போன்ற சொல்ல முடியுமா சொல்ல முடியாது என்னமோ இந்த ஆசை வெக்க மாதிரிதான் சொல்றேன் என்று இங்கேயும் சொன்ன எனவே ஆசையால் சொல்லலுற்றாம் சரி சொல்லட்டும் இப்ப கருவூர் பொன் மாலை புலிவன்றோங்க புது மாலை இடித்து போற்றும் அன்னேறி வரியேயாக அயல்வழி அடைத்தோன் இப்படி ஒரு குறிப்பை அறுபத்தி மூன்று லாயன்மாரில் இங்கதான் சொல்லி இருக்காரு இங்கதான் சொல்லிருக்க சோழரை பற்றி பல்வேறு செய்திகள் நமக்கு தெரியுது தெரிஞ்சு வருத்தமா தான் இருக்கு அப்படிப்பட்ட சோழன் இன்றைய ஆட்சியில் பேருந்துல போறாங்க அதாவது நல்லா இருக்கா பரலாங்க பரலாங்க நின்று போகுது இப்ப இருக்கிற பஸ்லயே ரொம்ப மகா மட்டமா இருக்கிறது சோழன் எங்க பக்கத்துல ஓடுறது இனிமே ஏறி உக்காடுறோம் சீ போனா போனது தான் இல்லன்னா இல்லதான் அவ்வளவுடா கடாமட என்ன பண்றது ஆனால் சோழ சோழர்கள் மிகச்சிறந்த சோழப்பேர்வுகள் இந்த நாட்டை ஆண்டபோது ஏன் சோழர்கள் அவர் பாராட்டுறாருன்னா தான் ஒரு மாண்பு மிகு அமைச்சராக இருந்ததனால் பாராட்டுறான் அர்த்தமில்லை அப்படி ஒரு கேவலமா அரசனை பாராட்டு அவர்களிருந்த ஆன்மீக உணர்வு அவரை பாராட்டச் சொல்லுங்கள் அதுலதான் அவருக்கு ஈடுபாடு ஆன்மீக உணர்வு அந்த ஆன்மீக உணர்வு அவர்களுக்கு இருந்தாலே அவர்களை பற்றி விடாமல் பாராட்ட வேண்டிய ஒன்று பெருமையா மேலுள்ள ஒரு செயல் செய்தார்கள் சொல்லுகிறார் சொல்ல மாட்டார் உடலு பெற்றி சொல்லுவாரு ஆனா இந்த செய்தி சொல்ல மாட்டேன் இமயமலை வரை சென்று ஒரு காரியம் செய்தார்கள் இமயமலை வரை சேரணு போனாங்க பாண்டியரும் போயிருக்காங்க சரி ஆனா இவர்களுக்கு என்ன செய்திருக்காங்களா இமயமலையில ஆங்காங்கு பல்வேறு வழிகள் இருந்திருக்கின்றன வழிகள் வேற்று நாட்டவர் இங்க உள்ளவர சொன்னா இந்த மலையை ஏறி இறங்கணும் ஒரு நாட்டுக்குள்ள இருக்கு ஆபத்து கட்டுறேன் வேலையை ஒரு ஆடு அப்புறம் எதுக்கு வெளியிருப்பது ஒன்றும் உள்ளே நுழையாத வாருக்கு தானே போடுறீங்க அதுல அங்காங்க ஓட்டதுன்னு சொன்னா இங்க ரெண்டு ஆடு வரும் அங்க ரெண்டு மாடு வரும் இங்க வரும் இங்க வரும் எங்க ஆனா என்ன பண்ற வேலி அடப்பு நெருக்கமா இருக்கணும் ஒரே ஒரு திறப்பு மட்டும் இருக்கணும் ஏன் நாம போய் வரணும் இது நம்முடைய வீட்டை பாதுகாக்கிறோம் அது நாட்டை பாதுகாப்பதற்கு என்ன செய்தாரலாம் சோழ பெருமக்கள் இமயமலையில ஆங்காங்கு சிறு அப்படி இருந்தது பார்த்தாங்களா எல்லா வழியும் அடைச்சாரம் அடைச்சுட்டு ஒரே ஒரு வழிதான் அந்த வழியா தான் வரலாம் என்று அமைத்தாரலாம் இது எவ்வளவு நாட்டுக்கு பாதுகாப்பு வந்து அது அப்ப இல்ல அப்ப இல்லாத காலத்தில் அவங்களுக்குள்ள எப்படி செய்ய முடியும் இதான் செய்ய முடியும் இப்ப நீங்க மேலிருந்து கொண்டு போறான்னு சொன்னா மேலே என்ன வழி மானமா வந்து மானம் தான் மேல இருக்குது அதுக்கு மேல ஒரு இதை போட்டுக்க முடியுமா இரும்பு கோட்டையை போட்டுக்க முடியுமா முடியாது அப்படிப்பட்ட ஒரு அமைப்பும் போராடுவதுதான் போர் அல்லது ஆண்மை என்று கடிதினா தலையில கல்லெடுத்து இருக்கவும் இல்லை வீரம் என்று கருதவும் இல்லை அதனால அந்த காலத்துல அதை பற்றி பேச்சல ஐயா இது என்ன பயன்படும் இப்பொழுது மேலே வந்து குண்டு போடுகிறான்னு சொன்னா அந்த கால அமைப்பு அவ்வளவுதான்ப்பா நீனா உங்க தாத்தா இருந்தாலும் அன்னைக்கு பாதுகாப்பு செய்யலாம் இன்னைக்கு இருந்த எப்படி செய்வாரும் விஞ்ஞானத்தை வைத்து இல்லை நாம என்ன கிளிக்கிறோம் இவ்வளவு விஞ்ஞானத்தை வச்சு வளைச்சுக்கிட்டு சொன்னா தப்பா நினைப்பாங்க எல்லா பேருந்து நுழையிற அந்த இதுவும் பஸ் ஸ்டாண்ட மேடம் பண்ணும் அப்படியே சென்னை இவ்வளவு பெரிய இது ராஜதானிங்கிறமில்ல தலைநகர் தான் எல்லா மாணவர்களுக்கும் உட்காந்து இருக்குல்ல ராஜா அண்ணாமலை மன்றத்துக்கு பத்து மாசத்துக்கு ஒரு அம்மா ஏறினா பிரசம் ஆகி வந்துருவா பாயிண்ட் பாயிண்ட் வேலூர் சென்னையில ஏறணும் வேலூர் வேலூர் தான் டிக்கெட் எடுத்தோம் ஒரு ரிக்வஸ்ட் ஒரு பண்ணிக்கிட்டேன் ஐயா அந்த ரத்தினி அந்த போரா அந்த அவுட்டர்ல நாங்க இறங்கிக்கிறேன் பெட்டி கிட்ட எல்லாம் ஒண்ணு கிடையாது பக்குன்னு இறங்கிக்கிறேன் டிரைவர் சொன்ன கண்டெக்டர் சொல்லுவேன் நடந்து மத்தால மணி மூணு மணிக்கு நடந்தாது நான் சொன்னேன் ஒண்ணும் போயிட்டு வேலூர் வரைக்கும் வந்து மீண்டும் வரணும் பணியும் இருக்கு ஒரு ஒரு செகண்ட் இருந்து போதும் அந்த மாதிரி அதெல்லாம் இங்க நிக்காது அப்புறம் எனக்கு சும்மா இருக்க முடியுதா ஏன் பாயிண்ட் போட்டீங்கல்ல பூந்தமல்லி வரைக்கும் நிறுத்தி ஏத்திரீங்க உங்களுக்கு டிக்கெட் வேணும் ஒரு பேச முடியாது ராஜா நாமத்தில் வேலூர் தான் நிற்கணும் பூந்தமல்லி தாண்டி வரைக்கும் டிக்கெட் ஏத்திரீங்க அங்க பாயிண்ட் டு பாயிண்ட் நிறுத்திக்கல எங்கேயே எழுதிருக்கு பேசாம இருந்தேட்டான் என்ன பண்றது என்ன பண்றதுன்னு இனிமே மக்கள் தான் எடுத்துக்கணும் ஆட்சி ஓட்டு குறிப்பிட்ட விட்டு விடுக்க ஒளிப்பதிவு எடுக்குது எடுக்க பொன் மாலை புலிவென்ற புது மாலை இடித்து போற்றும் அன்னறி வழியேயாக அந்த காலத்துல அவ்வளவு பொறுப்பு இருந்தது இங்க வந்து இந்த திருச்சி மாவட்டம் தஞ்சை மாவட்டம் இல்லைங்களா இந்த ரெண்டும் இப்பொழுது இருக்கிற சேலம் மாவட்டத்துடைய கொஞ்சம் சேர்த்து இதெல்லாம் சேர்ந்து சோழ தென்னாரூர் சோழ நாடு சொல்றோம் இந்த சோழ நாட்டை பராமரிக்கிற சோழன் எதுவரை செல்லுகிறான் இமயம் வரை செலுகிறான் இமயத்தில் பாதுகாப்பு ஆங்காங்கு சிறு சிறு வழிகள் வருது இவையெல்லாம் இருந்தால் பலரும் பல வந்து நம்முடைய நாட்டிற்கு ஏதம் செய்து என்று கருதி எல்லா வழிகளையும் அடித்து ஒரே ஒரு வழியை மட்டும் உளவாக்கினான் அதான் அந்த மாநிலம் காவலன் ஆவான் மண்ணுயிர் காக்கும் தான் அதனுக்கு தன்னால் தன் பரிசனத்தால் ஓ நமக்கு பகைத்தரத்தால் பயவராலே எந்தவித திணி வரக்கூடாது பாருங்க இப்ப வந்து தொடர்ந்து ஒரு ஒரு வாரமா காஷ்மீர் தாக்கிட்டு இருக்கு காஷ்மீர் தாக்கிட்டு இருக்காங்க பாகிஸ்தான் ஒரு வாரம் பத்து நாளா அவர் செய்யற அன்னைக்கு செய்த தப்பு பாகிஸ்தான் வச்ச இன்னைக்கு இந்துஸ்தான் வச்சிட வேண்டியதானு சமயங்கள்தான் ஜன்னியா பிறந்திருது என்னமோ செய்யட்டானு எல்லாம் சேரி வழியேயாக பாதுகாப்பு செய்தார்களாம் இந்த பேரரசர்கள் என்பதை செய்கிறார் பெருமான் இவ்வளவு தூரம் பக்திமயமே சொல்லுகின்ற அவரும் ஆனால் அந்த சோழர் தான் இருந்த காலம் சோழராதலாலும் சோழர்கள் நல்ல ஆட்சியோடு கூட நல்ல ஆன்மீக தோயுடையவர்களாக இருந்ததனாலும் அவருடைய இந்த செயற்பாடுகளையும் சொல்லலாம் செயற்பாடுகளையும் சொல்ல அப்படிப்பட்ட சோழன் மன்னியானபாயன் சீர் மரபில் அப்படிப்பட்ட அருமையான சோழன் மரபு இந்த மரபு அந்த மரபில மரபிலை மரபினருக்கு மாநகரமாகும் தலைநகரமாக இருக்கின்ற நகரங்களிலே கருவூர் உண்டு கருவூரும் தலைநகரம் மாநகரமாகும் அந்த ஊர் பெயர் தொன்னும் கருவூர் என்னும் சுடர் மணி வீதி மூது அருமையான தொன்னெடும் கருவூர்னர் மிக பழமையான காலத்திலிருந்து கருவூர் என்ற பெயர் உடையதாக இருக்கிறது அல்லவா அப்படிப்பட்ட பெயர் மிகச்சிறந்த பெயருடைய ஊர் இருக்கு இப்பொழுது நாம் எங்கே வந்தோம் எரிபத்தர் சொன்னார் அவர் இருக்கின்ற ஊர் எது கருவூர் என்று சொன்னார் அங்க இருக்கிற ஆட்சியினுடைய சிறப்பை சொல்வதற்காக சொன்னார் இனி அந்த நம்முடைய நகரச் சிறப்பு நகரச் சிறப்பு சொல்லி இருக்கிறேன் எந்த பெருங்காப்பியத்திலும் நகர சிறப்பு என்பது முன்னே சொன்னால் சொன்னதுதான் நகர சிறப்பு என்று முன்னும் சொல்லி ஆங்காங்கும் சொல்லப்பட்டிருக்கிறது ஏன் ஒரு அறிவர் சோழ இருக்கார் ஒருவர் பாண்டிய நாடா இருக்கார் ஒருவர் வந்து சேர நாடா இருக்கார் நடுநாடா இருக்கிறார் இன்னொருத்தர் செங்குண்டூர் மலையாள நாட்டை பற்றி ஆகவே தொடக்கத்தில் சொன்ன திருவாரூர் சிறப்பு நகர சிறப்பு இந்த நூலுக்குரிய அமைப்பாக இருந்தது ஆங்காங்கு சொல்லப்படுவது அங்கங்க இருக்கிற பெரியாருடைய வரலாறு சொல்வதற்காக சொல்லப்பட்ட நகர சிறப்பு நாட்டு சிறப்புமாகும் எனவே ஒரு நாட்டு சிறப்பு என்று ஒரு நகர சிறப்பு என்று தமிழகம் முழுவதும் இருக்கிற ஒவ்வொரு பகுதி பகுதியாக எடுத்துக்கொண்ட நாட்டு சிறப்பு நகர சிறப்பு பேசிய ஒரே ஒரு நூல் சேர்க்கிறார் பெரிய புராணம் ஒன்றுதான் வேற ஏதும் இல்லை இன்னை வரைக்கும் இனிமே வந்தா வேணா பார்த்து அப்படி ஆகவே இப்பொழுது அந்த அந்த கருவூருடைய மாண்பு மாமதில் மஞ்சு சூடும் எங்க கருவூர் எப்படி தெரியுமா நல்ல மதில் யாரு உள்ள வந்து யாரும் தாக்காதவாறு பாதுகாப்புடைய இடம் அந்த மதில் என்ன இருக்கும் அப்படியே மேகங்கள் வந்து போமா அப்போ அந்த மதில் உயரம் அவ்வளவு உயரம் அவ்வளவு உயரம் ஒரு பக்கம் மதிலுடைய உயர்வையும் காட்டினார் இன்னொரு பக்கம் அந்த மதிலில் என்று சொன்னால் பகைவருடைய வில்லோ அம்புகளோ அல்ல மஞ்சு மேகந்தான் தவணும் ஏன் அப்படியே தவழும் ஒரு தடமையா வரும் கருமையா இருக்கும் தவழும் மழை அப்படியே எனவே ஒரு பக்கம் வளத்திற்கும் பெயர் போனது ஒரு பக்கம் பாதுகாப்பிற்கும் பெயர் போனது பாதுகாப்பிற்கு பெயர் போனது என்பது மாமதில் வளத்திற்கு பாதுகாப்பு மஞ்சுடும் போதுமே ஒரு தொடர் போதுமே பலத்துக்கு மாமதில் மஞ்சு பருமையான பகுதி என்ன பண்ண மாளிகை நீரை வின் சூழும் சரி அப்படி மதுல பார்த்தீங்களா பாத்தீங்க திருப்புங்க எங்க கரூர் பக்கம் அப்படின்னா ஒவ்வொரு வீதியிலையும் மாளிகை விண் தூடும் எல்லா பெரிய மாளிகைகளா கட்டப்பட்டிருக்கு செல்வ நெடுமாடம் சென்று சிவனோங்கி செல்வ மதிதோய செல்வம் உயர்கின்ற செல்வர் வாடுதில்லை திருமுறை தமிழ் அல்லவா சிதம்பரத்தை பத்தி ஞான சம்பந்த பெருமான் கோதாமுரத்தில் பாருமையா செல்வ நேடு மாடம் சென்று சேன் ஓங்கி செல்வ மாதிதோய செல்வம் உயர்கின்ற செல்வர் வாழ்த்தில்லை சிற்றம் பலமிய செல்வன் கடல்வாய் ஏத்தும் செல்வம் அப்பா, இந்த ஒரு பாட்டுல கொட்டியிருக்கிறது கொட்டி வச்சிருக்கிறது சிவம் இப்படியெல்லாம் மாளிகை நிறைவின் சூழும் தூமணி வாயில் சூடும் ஒவ்வொன்னா களைச்சு காத்தாரு மதுல பாத்தீங்களா கரூர் மதில் ரொம்ப அருமையா இருக்குதுங்க இவ்வளவு உயரம் அப்படியே அப்பா தஞ்சாவூர் ஜில்லா எம்மா உயரம் எம்மா உயரம் ஏ அப்படி இருக்கு அதுல மேல எல்லாம் என்ன தவளுது பாத்தியாப்பா மேகங்கள் தவளுது அப்படியே இருக்கு அப்படியே கோட்டிவிடும் மழை இல்ல கர்நாடகா வரும் தரமாட்டான்னு தெரியும் அதனாலதான் எங்க நாட்டிலயே எங்க மதில் இது மஞ்சு சூழ்ந்து மழையும் ஒரு பய தரவான் இப்படி இருக்க உள்ளே பார்த்தால் மாளிகை நிறைவன் சோழும் பார்த்தா ஒவ்வொன்னும் மூணடுக்கு அஞ்சடுக்கு எட்டடுக்கு மாடிகளையாரு சிவம் அடுத்தது என்ன சொல்றது தூமணி வாயில் சோழும் தூமணி வாயில் சொன்ன இதோ இப்பொழுது மாளிகை பாக்குறீங்களே அந்த மாளிகனுடைய வாயில் எப்படி இருக்குனாரு கண்ணை பறிக்குது போங்க கண்ணை பறி ஏன் வெறும் மரத்தினால அல்ல செங்கலால் அல்ல மணிகளால செய்யப்பட்டிருக்கு அழகுபடுத்தி அழகப்படுத்த மணிகளால் அதனால நவரத்தனங்கள் அப்படியே அந்த வாயில் கதவுல அப்படியே சூடுதான் பல பல பல பலனி வாயில் சூடும் சோலையில் வாசம் சூடும் அவர் பார்த்தாரு இதோ பகல சுற்றுச்சூழல் எப்படி இருக்கும் எங்க கருவூருக்கு பக்கத்துல சுற்றுச்சூழல் எப்படி இருக்கும் சுற்றுச்சூழல் ஒரே சோலைகள் சோலைகள் அந்த சோலைகள் எல்லாம் எப்படி இருக்கும் சோலைகளில் என்ன இருக்கும் சோலையில் வாசம் சூழும் சோலைக்கு அழகென்னு கேட்டா நல்ல நறுமணம் இருக்கும் நல்ல மலர்கள் அப்படியே குழுங்குது அதனால நறுமணம் அப்படியே மிக்க இருக்குது